வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குரு சர்ச் தேவாலயத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் நார்வே நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய தீ இதுவாகும் ஆயிரத்தி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 இந்தியா தேசிய போலந்து நாட்டில் அன்னையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை